வணக்கம் மே ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. மண்கடிங் என்ற முறை கிரிக்கெட் விளையாட்டோடு தொடர்புடையது 2. சமீபத்தில் காலமான அசிதா எழுத்து துறையோடு தொடர்புடையவர் 3. வேர்ல்டு தியேட்டர் டே எனும் உலக திரையரங்கு தினம் மார்ச் எழுபத்தி தேதி கொண்டாடப்படுகிறது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 இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பின் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டு சமீபத்தில் வெளியிடப்பட்ட டபிள்யூஇப் இன் உலகளாவிய எரிசக்தி மாற்ற குறியீட்டு பட்டியலில் இந்தியா வகிக்கும் இடம் எது மூன்று சமீபத்தில் நிதியியல் தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்ற இடம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி